வணக்கம் நற்றனியின் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூத்தி ஏழாவது செய்தி சேவை மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் ஆறாம் நாள் புதன் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு பணம் பரிசுப் பொருட்கள் விநியோகம் செய்ய அரசியல் கட்சிகள் முற்பட்டாலோ அதற்கான பதுக்கல் வேலைகளில் ஈடுபட்டாலோ அதுபற்றி புகார் அளிக்க சென்னை வருமானத்துறை இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையை துவக்கியுள்ளது அரசு பள்ளிகளில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் எல்கேஜி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மயில் சின்னம் கேட்டபோது உயிருடன் இருக்கும் சின்னத்தை தரமுடியாது என மறுத்த தேர்தல் கமிஷன் தற்போது கரும்பு விவசாய சின்னம் வழங்கியுள்ளது அப்படியானால் விவசாயிகள் உயிருடன் இல்லை என தேர்தல் கமிஷன் நினைக்கிறதா என சீமன் கேள்வி எழுப்பியுள்ளார் மாணவிகளை தவறாக வெளிநடத்த முயன்ற வழக்கில் கைதான பேராசிரியர் நிர்மலா தேவி மதுரை சிறையில் இன்று மாலை ஜாமீனில் வெளிவருகிறார் கோவை பிலமேட்டில் உள்ள பி எஸ் டி இல்லம் தாய் தந்தை இருவரும் இல்லாத மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்குகிறது இதற்கான விண்ணப்பத்தை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கலாம் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாரிசு அரசியலை ஊக்குவிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் ராஜகண்ணப்பனை தொடர்ந்து டாக்டர் மைத்ரேயனும் அதிமுகவில் இருந்து கிளம்பப் போவதாக ஏற்பட்டுள்ளது இந்திய செய்திகள் தமிழகத்தில் நாற்பத்தி தொகுதிகளிலும் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கூட்டணி கட்சி போட்டியிடுகிறது விரைவில் தொகுதி பங்கீடு தகவல் வெளியாக உள்ளது ராபர்ட் வதேரா அமலாக்கத்துறை விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்காததால் கைது செய்வதற்கான இடைக்கால தடையை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அரவிந்த் குமார் உத்தரவிட்டுள்ளார் டெல்லியில் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக காங்கிரஸ் ஆம் இடையே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நவீன யுகத்திலும் வாக்களிக்க வருமாறு ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு போஸ்ட் கார்டு மூலம் தகவல் அனுப்ப இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக சமூக வலைதள நிறுவன அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஆலோசனை நடத்தி வருகிறார் அயல்நாட்டுச் செய்திகள் துப்பாக்கி விதிகளை கட்டுப்படுத்தி புதிய மாற்றங்களை ஏற்படுத்த நியூசிலாந்து அமைச்சகம் ஒப்புக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதில் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்ற உள்நாட்டுப் போரில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக வைக்கப்படும் புகார் தொடர்பான எவ்வகையான விசாரணையையும் சந்திக்க தயார் இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் சில பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன உறைப்பணியில் சிக்கிய சுமார் நானூறு பேரை மீட்புப் படையினர் காப்பாற்றியுள்ளனர் மேலும் பத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது கடன் சுமையில் உள்ள எஸ் ஆர் ஸ்டீல் நிறுவனத்தை ஆசலர் மெட்ரல் நிறுவனம் வாங்கும் நடவடிக்கைக்கு தேசிய நிறுவனங்கள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் நிபந்தனை ஒப்புதல் வழங்கியுள்ளது நெருக்கடியான நேரத்தில் எனக்கு உறுதுணையாக நின்று தக்க நேரத்தில் உதவியதற்கு எனது அண்ணன் முகேஷ் அம்பானிக்கும் நீதா அம்பானிக்கும் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளேன் என்று அனில் அம்பானி நெகிழ்ந்து கூறியுள்ளார் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அபுதாபிக்கு செயல்படுத்தி வரும் விமான சேவையை உடனடியாக ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரதாம் ஆண்டின் ஐ பி இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் தொடுத்த வழக்கிற்காக இந்தியா செலவு செய்த தொகையை நஷ்ட ஈடாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் 11 கோடி இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இந்த தொகையை வழங்கிவிட்டதாக பாகிஸ்தான் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான ஒரே ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆப்கானிஸ்தான் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான் அணியின் முதல் டெஸ்ட் தொடர் வெற்றிக்கு ஐசி சி பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் மே மாதம் முப்பதாம் தேதி தொடங்குகிறது உலகக்கோப்பையில் இந்தியா எடுக்கும் முடிவிற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு வேண்டும் என கம்பீர் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பைக்கு மன ரீதியாக தயாராக உள்ளோம் என பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி கூறியுள்ளார் ஒப்பந்தப்படி உலகக்கோப்பையில் இந்திய அணி பாகிஸ்தானுடன் விளையாட வேண்டும் என ஐசிசி தலைமை அதிகாரி டேவ் ரிச்சர்டன் கூறியுள்ளார் திரைச்செய்திகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு படம் எடுக்க ஏ விஜய் பிரியதர்ஷினி பாரதி ராஜா ஆகியோர் முயற்சி செய்யும் நிலையில் மற்றொரு முன்னணி இயக்குநரான வாசுதேவ் மேனனும் திரைப்படமாக எடுக்காமல் இணையத்தில் தொடராக எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தளபதி விஜய்யின் அறுபத்தி படத்தின் சாட்டலைட் உரிமையை சன் தொலைக்காட்சி பெரிய தொகை கொடுத்து வாங்கியுள்ளது மணிரத்னத்தினம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த தனசேகரன் இயக்குநராக அறிமுகமாகும் படத்தில் விக்ரம் பிரபு நாயகனாக நடிக்கிறார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்